स्थुल्यां व्यक्ता व्यक्तत्व வேதினோ நிறுவ மாய பிரயோகா சிஸியம் வேதினோம் இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகங்களில் வாயுவிடம் மாயையினுடைய மித்தியாத்வம் தொடர்கிறதுன்னு சொன்னார் பூர்வபக்ஷி என்ன சொன்னால் அது தொடர வேண்டிய அவசியம் இல்லை காரணம் மாய வேறு வாயு வேறு இது வியக்தம் அது அவ்வியக்தம் மாயை தோற்றத்திற்கு வராதது வாயு தோற்றத்திற்கு வந்தது ரெண்டும் வேறு வேறாக இருப்பதால் மாயையினுடைய தன்மை வாயுவில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது பூர்வபக்ஷம் கேள்வி பதில் இந்த எண்பத்தி நாலாவது ஸ்லோகத்தில் வருது இங்கே என்ன சொல்கிறாருன்னா மாயையும் வாயுவும் ஒரு விதத்தில் வேறு வேறாக இருந்தாலும் இரண்டிலும் மித்தியா என்ற தன்மை இருக்கிறது அப்படி சொல்கிறார் அது எப்படின்னு பார்க்கலாம் வேற்றுமையில் இப்போ மாயை வேறு வாயு வேறுன்னு சொல்கிறார் அந்த வேறு வேறு வேற்றுமை இது வேறு அது வேறுன்னு சொல்கிறதுல ரெண்டு விதமான வேற்றுமை இருக்குது பார்க்குறதுல முக்கிய பேதம் அவாந்தரப்பேதம்னு சொல்லுவாங்க அதாவது முக்கியமான வேறுபாடுன்னு ஒன்று இருக்கும் மேலோட்டமான வேறுபாடுன்னு ஒன்று இருக்கும் முக்கிய பேதம் அவாந்தர பேதம்னு பேர் இங்கு நாம் முக்கிய பேதத்தை எடுத்துக்கிறோம் அவாந்தர பேதத்தை எடுத்துக்கிறது இல்லை இந்த வாயுவுக்கும் மாயைக்கும் முக்கியமான வேற்றுமை இல்லை மேலோட்டமான வேற்றுமை உண்டு அவாந்தர பேதம் உண்டு முக்கிய பேதம் இல்லை முக்கிய பேதம் அவாந்தர பேதம் புரியுதுல்ல முக்கிய பேதம்னா அது ஒரு முக்கியமான வேற்றுமை அதில் வேறுபாடு இல்லை மாயைக்கும் வாயுவுக்கும் அவாந்தர பேதம் மேலோட்டமான வேற்றுமை உண்டு வாயுவுக்கும் மாயைக்கும் அது எப்படின்னு பார்க்கலாம் மாயையும் சாரமற்றது வாயுவும் சாரமற்றது இரண்டுக்கும் முக்கிய பேதம் இருக்கு முக்கிய பேதம் இல்லை மாயை தோற்றத்திற்கு வராதது வாயு தோற்றத்திற்கு வந்தது இது அவாந்தர பேதம் இது உண்டு இந்த பேதத்தை வச்சு நீ கேள்வி கேட்குற அதை கேள்வி கேட்க முடியாதுங்கிறத சொல்கிறார் உதாரணமெல்லாம் பார்த்தா புரியும் எப்படின்னா இப்போ ரெண்டு யானைன்னு ஒன்று இருக்குது சிங்கம்னு ஒன்று இருக்குது யானை வேறு தான் சிங்கம் வேறு தான் ரெண்டு தன்மைகளுக்கு வேறு வேறு முக்கிய பேதம் உண்டு அவாந்தர பேதம் உண்டு அது வேறு இது வேறு தான் அதனுடைய குணம் வேறு இதனுடைய குணம் வேறு அதனுடைய உருவம் வேறு இதனுடைய உருவம் வேறு அதே மாதிரி பசு எடுத்துக்கிட்டாலும் சரி குதிரை எடுத்துக்கிட்டாலும் சரி ரெண்டுக்கும் பேதம் இருக்குது முக்கிய பேதம் உண்டு அவாந்திர பேதமும் உண்டு ஜெலி பூனை மனுஷ மிருகம் இப்படி எடுத்துக்கிட்டால் எல்லாத்துலேயுமே ரெண்டு பேதம் இருக்குது அவாந்தர பேதம் முக்கிய பேதை இருக்குது பொதுவாக பார்த்தா ஒன்று கருப்பு பசுங்கிறோம் ஒன்று வெள்ளை பசுங்கிறோம் இங்கே என்ன பேதை இருக்குது முக்கிய பேதம் இல்லை ரெண்டும் பசு தான் ஆனால் ஒன்று கருப்பு ஒன்று வெள்ளை இங்கே சொல்ல முடியுமா இங்கே முக்கிய ரெண்டு வேறு வேறுன்னு சொல்ல முடியுமா ஆனால் சொல்லலாம் சொல்லாமல் இருக்கலாம் சொன்னோம்னா கலர் அது வேறு இது வேறு ஆனால் ரெண்டுமே பசு தான் பசு என்பதில் வேற்றுமை இல்லை இந்த பசுங்கிறத நிர்ணயம் பண்ணுறது எது தெரியுமா பசு மாடு இருக்கு பசு எது பசுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க கொம்பு உள்ளது பசுன்னு சொல்ல முடியுமா இன்னும் எத்தனையாவது கொம்பு இருக்குது மானு கூட கொம்பு இருக்கு எல்லாத்துக்கும் கொம்பு ஆட்டு கொம்பு இருக்குது நாலு கால் உள்ளது பசுன்னு சொல்ல முடியுமா நாலு காம்பு உள்ளது பசுன்னு சொல்ல முடியாது எதுன்னு சொல்ல முடியும் தாடை உள்ளது பசும்பாங்க பசுவுக்கு தாடை பசுவுக்கு மட்டும்தான் இருக்கணும் மற்றதுக்கு அதுக்கு வேறுபாடு பார்த்தா தாடையை சொல்லுவோம் அதுதான் வேறுபாடு இதுக்கு நான் மிருகங்களுக்கு எல்லா மிருகங்களும் நாலு கால் இருக்குது நிறையா மிருகங்கள் கொம்பு இருக்குது ஆனால் பசுன்னு வேறுபாடுன்னா தாடை இருக்குது தாடை உள்ளது பசுன்னு சொல்லுவாங்க அப்படி அந்த பேதம் இருக்குது மிச்சத்தில் பேர் கருப்பு பசு வெள்ளை பசுன்னா முக்கிய பேதம் இல்லை ரெண்டும் பசு மாடு தான் ஆனால் கருப்பு வெள்ளைங்கிறது அவாந்தர பேதம் உண்டு முக்கிய பேதம் இல்லை அது மாதிரி மித்தியாங்கிறத நிர்ணயம் செய்கிறது வந்து சாரமற்ற தன்மை இதுவுக்கு சாரம் இருக்கா அதுவுக்கு சாரம் இருக்கான்னு பார்த்தா ரெண்டுக்கு ஒன்று போல் இருக்கு சாரம் ரெண்டுலையுமே இல்லை இதுக்கும் சாரம் இல்லை அதுக்கும் சாரம் இல்லை அப்படின்னு பார்ப்போம் ஆனால் மேலோட்டமாக பார்த்தா இது தோற்றத்துக்கு வராதது தோற்றத்துக்கு வந்தது அதில் வேறுபாடு இருக்கு இப்போ மாயையை ஒரு சக்தின்னு சொல்கிறோம் அந்த சக்தி எப்பயுமே தனியாக நிற்காது ஒன்று சார்ந்ததே இருக்கும் அதனால அது சாரமற்றது தனியாக நிற்காதது எதுவோ சாரமற்றது வாயுவுக்கு நிறையா சொல்கிறேன் நாம் குணங்கள்லாம் சொல்கிறோம் அது தனியாக இருக்குமா அப்படின்னா அதுக்கும் ஒரு மாயும் ஒரு வாயும் ஒரு சக்தி அதுவும் ஒன்றை சார்ந்ததே இருக்குமே கூடிய அந்த சக்தி தனியாக இருக்காது இதுவும் சாரமற்றது அதனால் இரண்டுமே மித்தியா அவாந்திர பேதம் மிக்கிய பேதம் இல்லை எப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஒரு மனுஷன் இருக்கான் மனுஷன் சொன்னாலே இப்போ அமெரிக்கன் இந்தியன் வெள்ள பிரிட்டிஷ்கார எல்லாம் மனுஷன் மனுஷனில் பேர இல்லை ஆனால் நாட் நாட்டை வச்சு என்ன பண்ணுறோம் பேதம்னு சொல்லுங்கள் இதில் அவாந்திர பேதம் முக்கிய பேதம் கிடையாது அவாந்தர பேதம் ஒன்று முக்கிய பேதம் இல்லை எல்லாம் மனுஷன் அந்த மனுஷத்தன்மை இருக்கும் அதே மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து இந்தியா தான் ஒவ்வொரு மாநிலம் மாநிலம் இருக்குது ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்குது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மொழிகள் இருக்குது ஆனால் இந்தியா அரசியலமைப்பு சட்டம் ஒரே சட்டமாக இருக்கும் அதில் வேறுபாடு இல்லை மற்ற எல்லா கலாச்சாரத்தில் மொழிகளில் எல்லாம் வேறுபாடு இருக்கும் இப்படி சாரமற்ற தன்மையில் மாயைக்கும் வாயுவுக்கும் வேறுபாடு அல்ல ஆனால் மற்றதில் வேறுபாடு இருக்குது இது தோற்றத்திற்கு வந்திருக்கு இது தோற்றத்துக்கு வராமல் இருக்கு நம்ம நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவாங்க நாளைக்கு சுதந்திர தினம்னு நினைக்கிறேன் நாளைக்கு தானே சுதந்திர தினம் அதனால எல்லாம் கொடியேற்றிருக்கு ஐம்பத்தாறு தேசமாக இருந்துச்சான் பாரத நாடு ஐம்பத்தி ஆறு தேசம் இந்த ஐம்பத்தாறு தேசத்துக்கும் பார்த்தீங்கன்னா கொடி ஒரே கொடி தான் என்ன தெரியுமா காவி கொடி சின்னந்தான் வேறு அந்த கொடி அந்த இப்படி இருக்கும் டிஷைனா எல்லா தேசத்துக்கு நம்ம நாட்டில் இன்னி பாண்டிய நாடு என்னது காவிக்குடி மீன் சின்னம் சேர நாடு காவிக்கொடி வில் சின்னம் சோழ நாடு காவிக்கொடி புளி சின்னம் இந்த ஐம்பத்தா அதே மாதிரி எல்லாம் சரித்திரம் தெரியாமல் பேசுகிறாங்க பல மொழிகள் இருந்தாலும் இப்போ எப்படி உலகம்பூர ஆங்கில மொழி இருக்கோ அன்றைக்கி சான்ஸ்கிரிட் இருந்துருக்கு சான்ஸ்கிருட் எந்த மாநிலத்துக்கு தனி மொழி கிடையாது சமஸ்கிருதம் தான் கம்பருக்கு தெரியலன்னா அவர் கம்பராமாயணம் எழுதியிருக்க முடியாது எழுதியிருக்க முடியுமா ராமாயணத்தை மொழி முடியுமா யோசிச்சு பாருங்கள் பெரிய பெரிய அரசவையில் தாயுமான ஒரு பாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரியாக இருந்தார் மந்திரிக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா பார்த்தே அவர் அங்கே போய் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் இப்படி ஒன்றில் ஒற்றுமை மற்றதில் வேறுபாடு அப்படி சாரமற்ற தன்மையில் மாயைக்கும் வாயுவுக்கும் ஒரே தன்மை இருக்கிறது மற்றதில் வேறுபாடு இருக்கிறது அந்த மூலமானதில் வேறுபாடு கிடையாதுங்கிறார் வாயுவும் சாரமற்றது தான் பிரித்து பார்க்குறோம் வாயு வேறு அது வேறுன்னு சொல்லி ஆகாசத்திலிருந்து வாயு வந்து எப்படி பிரிக்கணும்னு சொன்னால் அவன் சொல்லலாம் வாயு வந்து என்ன பண்ணும் நகருவது சத்பிரமன் நகருமா நகராது அப்படி தானே பிரிச்சோம் அது வேறு இது வேறுன்னு பிரிச்சோம் பிரிக்கிறம்போது இது பிரம்மன் நகராது இது செல்லுதல்ங்கிற குணம் இருக்குது அதனால் அது வேறு இது வேறுன்னு பிரிச்சோம் அது மாதிரி அதனால மாய வாயு மித்தியாக நம் நிறுவனம் பண்ணிவிட்டு அசத்துன்னு சொல்லி அந்த அசத்தன்மை மாயிடமும் இருக்குது வாயுவிடமும் இருக்கிறது ஆனால் மேலோட்டமான வேற்றுமை மட்டும் உண்டு இதில் இன்னொரு உதாரணம் பார்க்கலாம் எப்படின்னாங்கன்னா இப்போ ஆதிசங்கர் இருந்தார் ஆதிசங்கர்ட்ட அவருடைய சிஷியர்கள் நாலு பேர் கஸ்தாமலைக்கியர் சுரேஸ்வராச்சாரியார் தோடகாச்சாரியார் பத்மபாதர் அவர் லைஃப் ஸ்டைலில் ஒருத்தராக இருந்திருக்காங்களா நாலு பேரில் பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆனால் அவருடைய தத்துவம் எதுவோ அதுதான் ஃபாலோ பண்ணாங்க லைஃப் ஸ்டைல் பார்த்தா அவர் ஒரு டைப்பாக இருக்கும் இவர் ஒரு டைப்பாக இருக்கும் சரி ஆதிசங்கரர் பரவல் இன்னைக்கு எத்தனையோ நாலு மடங்களில் எத்தனையோ சன்னியாசிகள் பரம்பரை வந்திருக்கு ஒன்றில் மட்டும் மாறாமல் வரும் எது அத்வைத தத்துவம் ஆனால் லைஃப் ஸ்டைல் அவர் மாதிரி ஒரு ஆள் இன்னைக்கு வரைக்கும் காமிச்சிருங்க ஆதிசங்கர மாதிரி மகா பெரியவாள் இருந்தார் அவர் லைஃப் ஸ்டைல் வேறு அதுக்கு தான் வித்தியாசம் நிறையா இருக்கும் அவர் லைஃப் ஸ்டைல் வேறு அதில் நிறைய மாற்றம் வரும் ஆனால் ஒன்றில் மாற்றம் வரும் அத்வைத தத்துவம் மாறி இருக்கா அவர் சொன்னது இவர் சொல்கிறார் இவர் சொன்னா த இவர் சொல்கிறார் நீங்கள் ராமகிருஷ்ணர் எடுத்துங்க ராமகிருஷ்ணர் மாதிரி ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம் அவர் லைஃப் மாதிரி அவர் பரம்பரை இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சன்னியாசிகள் இருக்காங்க விவேகானந்தரே அப்படி கிடையாது இவர் லைஃப் ஸ்டைல் அவர் லைஃப் ஸ்டைல் வேறு அவர் சொன்ன தத்துவங்கள் அந்த ஃபாலோ பண்ணுற விதம் அது ஒன்றா இருக்கும் இப்படி இதில் வேறுபாடு இருக்கும் அதில் வேறுபாடு இருக்கும் அந்த மாதிரி உண்மையிலேயே முக்கியமானது அத்வைதத்துவம் அதில் வேறுபாடு இல்லை மற்றதில் வேறுபாடு இருக்கு அது மாதிரி மாயைக்கும் வாயுவுக்கும் மித்தியா என்பதில் வேறுபாடு இல்லை சாரமற்ற தன்மை மேலோட்டமான வேறுபாடு இன்பும் அதனால் மாயையும் மித்தியா வாயுவும் மித்தியா முக்கிய பேதம் இல்லை மாயை தோற்றத்திற்கு வராமல் இருக்கிறது வாயு தோற்றத்திற்கு வந்திருக்கிறது அந்த வேறுபாடு அதில் உண்டு அவாந்திர பேதம் உண்டு மாயினுடைய வாயுவனுடைய குணம் என்ன சப்தம் ஸ்பர்ஷம் ஆகாசத்தினுடைய குணம் சப்தம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சக்தி கேட்கும் சக்தி தொட்டு உணரும் சக்தி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஆகாசத்தினுடைய சப்த குணம் வந்து கேட்குற சக்தி வாயுவனுடைய குணம் தொட்டு உணர்கிற சக்தி கண்ணினுடைய சக்தி பார்க்கும் சக்தி ரூபம் அக்னி இப்படி ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது அது சார்ந்ததே இருக்குது நாம் பொதுவாக சொல்கிறோம் பார்க்கும் சக்தி கண்ணை சார்ந்திருக்கு தொட்டு உணரும் சக்தி இதை உடம்பை சார்ந்திருக்கு கேட்கும் சக்தி காதை சார்ந்திருக்குன்னு இன்னொன்று சொல்கிறேன் அதை கூட சார்ந்த இல்லை சைதன்யத்தை சார்ந்து தான் எல்லா சக்தியும் இருக்குது ஒன்றை சார்ந்து ஒரு சக்தி இருந்தால் அது சாரமற்றது எப்படின்னா ஒருத்தர் உடம்புல சைதன்ய உணர்வே வெளிப்படலை இறந்துட்டார்னா என்ன ஆகும் சைதன்ய உணர்வு அங்கே வெளிப்படலை அப்போ கேட்குற சக்தி இருக்குமா பார்க்குற சக்தி இருக்குமா அங்கே சைதன்யம்ங்கிறது எங்கே இருக்கோ அந்த உணர்வு தத்துவம் எங்கே இருக்கோ அதை சார்ந்துதான் என்ற சக்தி வெளிப்படும் அப்போ வாயுவனுடைய ஸ்பர்ஷம் சாரமற்ற அது ஸ்வர்ஷங்கிறது தொட்டு உணர்வு அது சைதன்யத்தை சார்ந்ததே இருக்கும் சார்ந்து எது இருக்கோ அது மித்தியா அது மாயைக்கும் உண்டு வாயுவுக்கும் உண்டு ஆகாசத்துக்கும் உண்டு அக்னிக்கும் உண்டு ஆகவே சாரமற்ற தன்மையில் பேதமில்லை மற்றதில் பேதம் உண்டு இடம் கொடுக்கும் தன்மைக்கு பே இடம் கொடுக்கும் தன்மை மாயைக்கு இல்லை ஆகாசத்துக்கு இல்லை வாயுவுக்கும் கிடையாது அக்னிக்கும் கிடையாது ஆனால் சப்தம் கீழே அல்ல வரிசையாக வந்துடும் வருதா இல்லையா சப்தம் எல்லாத்துலேயும் வருது இடம் கொடுக்கும் தன்மை ஆகாஷ் இங்கே வர்றதில்ல அதே மாதிரி வாயுனுடைய உளர்த்தும் தன்மை இருக்குது அது வேற எதுக்கு தண்ணிக்கு உணர்த்த தன்மை வருமா ஆனால் தண்ணிக்கு வந்துடுது தொட்டு உணர்ற தன்மை வந்துருது ஸ்பர்ஷம் இருக்குது சப்தம் இருக்குது இருக்கா இல்லையா ஒன்று வராது ஒன்று வரும் முக்கிய பேதம் எல்லாத்துலேயும் ஒன்றா முக்கிய பேதம் இல்லை எல்லாம் மித்தியாதம் அவாந்திர பேதம் இருக்குது மேலோட்டமான பேதம் இருக்குது ஆகவே நீ சொன்ன கேள்விப்படி பார்த்தா மாயையினுடைய மித்தியாத்வம் வாயுவுக்கு தொடர வேண்டியது என்று சொன்னாய் அப்படி சொல்ல முடியாது தொடர்கிறது ஏன்னா முக்கிய பேதம் இரண்டுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே நிறுவனம் பண்ற இந்த பழைய சினிமா இப்போ தான் நினைக்கிறேன் ஏழாம் அறிவு சினிமா படம் வந்துச்சு பார்த்திங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சைனாவில் போய் யாரோ ஒருத்தர் இருந்தாரா அவருடைய பரம்பரை இங்கே இருக்குதுன்னு சொல்லி அதை செக் பண்ணி அந்த டிஎன்ஏ ஒன்றா இருந்தால் அவருடைய குணம் இங்கே இருக்கும் எத்தனையோ தலைமுறை மாதிரி இருக்கும் அது மட்டும் கரெக்டாக வருன்னு சொல்லுவான் அப்படி இந்த வாயினுடைய மித்யாத்துவம் தொடருகிறது மற்றது தொடர்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விளக்கத்துக்கு போறாரு எண்பத்தி நாலு அர்த்தம் பார்த்திடலாம் அதுக்கு நிஸ்தத்வ ரூபதை நிஷ்தத்வ ரூபதா ஏவ அத்திர அதை பிரிச்சோம்னா நிஷ்தத்வ ரூபதா ஏவ அத்திர முதல்வரி அத்தரைன்னா இந்த வாயு விஷயத்தில் இந்த விஷயத்தில் அர்த்தம் இந்த வாயு விஷயத்தில் நிஸ்துவ சாரமற்றதாக ரூபதா ஏவ இருக்கின்ற தன்மைதான் இந்த வாயு விஷயத்தில் சாரமற்றதாக இருக்கின்ற தன்மைதான் மாயாத்வசிய மாயையினுடைய மித்தியாத்துவத்தை மாயாத்வசியன்னா மித்தியாத்துவத்தை அர்த்தம் மாயையினுடைய மித்தியாத்துவத்தை பிரயோஜிக்கா பிரயோஜிக்கான நிர்ணயம் செய்கிறது இந்த வாயு விஷயத்தில் நிர்ணயம் பண்ணுறது மாயையில் இருக்கக்கூடிய மித்தியாத்துவம் வாயுவுக்கு வந்துடுது அதை நிர்ணயம் பண்ணுது பிரயோஜிக்கா ஷா ரெண்டாவது வரி ஷான்னா அது அந்த மித்தியாத்துவம் சக்தி சக்தியிடமும் அதாவது மாய இடமும் மாயைக்கு சக்தின்னு ஒரு பேர் இருக்குது மாயையிடமும் காரிய யோகோ காரியயோகோ அடுத்த வார்த்தை மாயையின் காரியமான வாயுவிடமும் மாயையிலேருந்து ஆகாசம் ஆகாசிலிருந்து வாயு அதனுடைய காரியமாக வந்திருக்கு காரணம் மாயை மாயையின் காரியமான வாயுவிடமும் துல்யான் இருக்குது அதை கடைசியில் பார்த்துக்கலாம் வியக்த்ய்தவ வியக்த்ய்தவ வேதி நோகோ வியக்தன வெளித்தோற்றத்திற்கு வந்த ஔவியக்தவெளித்தோற்றத்திற்கு வராத என்ற வேதிநோக வேற்றுமை உடையதானாலும் அந்த முன்னாடி இருக்க வார்த்தை காரிய யோகோ துல்யான் இருக்குது துல்யான சமமாகிறது அதாவது மாயைக்கும் வாய்க்கும் வேற்றுமை இருக்குது மேலோட்டமான வேற்றுமை அது தோற்றத்துக்கு வந்திருக்கு தோற்றத்துக்கு வரல ஆனால் ஆழமான வேற்றுமை இல்லவே இல்லை எது சாரமற்ற தன்மை ரெண்டுக்கும் இருக்குது பனிக்கட்டி இருக்குது நீர் இருக்குது வாய் இருக்குது எல்லாமே கட்சிட்டு போதான் அண்ணா வேறு வித்தியாசம் இருக்கா கச்சிட்டுவோம் தான் பனிக்கட்டிக்கு வெள்ளை வெள்ளை நிறம் இருக்குது ஒரு வடிவம் இருக்குது நீருக்கு காட்சிக்கு இருக்குது எதில் செய்கிறது அந்த வடிவம் வருது ஆவிக்கு வடிவம் இல்லை மூணு தன்மை இருக்குது ஒன்று தோற்றத்துக்கு இருக்குது ஒன்று எல்லா தோற்றத்துலையும் இருக்குது இன்னொன்று தோற்றமும் இல்லாமல் இருக்குது ஆனால் எல்லாம் என்ன வச்சுட்டுவோம் அது மாதிரி தான் இப்போ வேப்ப வேப்ப மரத்தினுடைய வேறு விதையல் இருந்ததும் எல்லாம் வந்திருக்கு இது தோற்றத்துக்கு வராமல் இருக்குது முதல்ல தோற்றத்துக்கு வந்த உடனே இலை வேற கொப்பு வேற காய் வேற ஆனால் எல்லாமே கசக்குதான் இல்லையா வேப்பம் வேற தொட்டு சாப்பிட்டாலும் கசக்குதான் நீங்கள் கொப்பை கட் தொட்டாலும் கசக்கும் இலையை தோட்டாலும் கசக்கும் காய தோட்டாலும் கசக்கும் அது மாதிரிதான் அது மாதிரி மாயையினுடைய அந்த சாரமற்ற தன்மை வாய்விடம் இருக்கிறது மற்ற தன்மை இருக்கிறது இல்லை அந்த வேற்றுமையை வச்சு நீ பார்க்காத அப்படிங்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில் இந்த மாதிரி வேற்றுமையெல்லாம் நீ பார்க்காதேன்னு ஒரு கண்டனம் பண்ற அது காரணம் சொல்ற அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம் எண்பத்தஞ்சு சதசத்வ விவேகஸ்யாத்ய சிந்தியதாம் அசதோவாந்தரம் இந்த சதசத் விவேகஸ்யிருக்கு பார்த்தீங்களா அதுல சதசத்வ வாங்கிற வார்த்தை எழுத்த போட்டு சேர்த்துக்கிறேன் சதசத்வ விவேகசிய சதசத்வ விவேக சதசத்வ விவேகஸ்ய பிரித்யாம் என்ன அவாந்தரபேதா நாம விசாரம் பண்றது நோக்கம் என்னன்னா சத்துக்கும் மித்யாவுக்கும் உள்ள விவேகத்தை பார்க்கணும் மித்யாவுக்குள்ளே ஏகப்பட்ட பேதை இருக்கும் அதை பற்றி நீங்கெல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லைங்கிறார் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை நாம் ஆரம்பித்தது ஒன்று எங்கே கொண்டு போய் நீ கேள்வி கேட்டால் அதுக்கு பயிர் சொல்லி முடிச்சுட்டு அதை பற்றி கேட்காதேங்கிறார் திருப்பி அதாவது எது உண்மை எது பொய்யுங்கிற விசாரத்தில் நாம் இருக்கோம் இந்த வேதாந்தமே எதுன்னா ஒன்று உண்மையாக இருக்குது ஒன்று பொண்ண பொய்யாக இருக்குது பிரம்மன் சத்தியம் ஜத்யா இதுதான் வேதாந்த விசாரம் இதுதான் கடைசி விசாரம் இது இறுதியான ஒரு அறிவு இதுக்கு மேலே ஒரு அறிவே கிடையாது அதில் போய் விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மித்யாவுக்குள்ளேயே ரெண்டு வேறுபாட நீ கொண்டு போய் விசாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது தேவையில்லைங்கிறார் பிரம்மன் ஒன்று இருக்குது மற்ற எல்லாம் இருக்குது இது ரெண்டில் எது உண்மைன்னு பார்க்கணும் இந்த உலகத்துக்குள்ளே இருக்கிறது இல்லை இது வேற அது வேற இது வேற அது வேங்கிற விசாரம்லாம் தேவையும் இல்லை அந்த அதை பற்றி நீ பேசவும் வேணாம் ஏன்னா அவ என்ன பண்ணான் மித்யாவுக்குள்ளே ரெண்டு இடத்து வேறுபாடை சொன்னான் மாயைக்கும் வாயுவுக்கும் அங்கேயெல்லாம் நீ வேறுபாடு அதெல்லாம் விசாரம் பண்ணாத பிரம்மன் மற்றது இந்த விசாரம் தான் நம் நோக்கத்தில் சொல்லி இங்கே சொல்கிறார் எப்படின்னா நம்ம பஞ்சபூதத்தை ஆராய்ச்சி பண்ணுறதே எதுக்குன்னு சொன்னால் பிரம்மனிடமிருந்து பஞ்சபூதம் வேறாக இருக்கிறது பொய்யாக இருக்கிறதுங்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது பஞ்சபூதம் பொய்னு புரிஞ்சாச்சுன்னா இந்த அண்ட சராசரத்தில் எல்லா விஷயமும் பொய் தான் இந்த உடம்பு பொய்யி உலகம் பொய் விஷயம் பொய் அனுபவிக்கிறது போய் எல்லாம் பொய்யாயிரும் அதுக்காகத்தான் நம்ம வேதாந்த விசாரமே பண்ணுறோம் ஒரு பஞ்சபூதத்துக்குள்ளே ஆகாசமாக வாயுவாங்கிற விசாரமெல்லாம் இங்கே தேவையில்லை அதுவாக இதுவாங்கிற விசாரம்தான் தேவை அதனால் என்ன சொல்கிறாருன்னா அந்த விசாரத்தை மட்டும் பார்க்கணும் இங்கே பண்ணக்கூடாதுங்கிறார் எண்பத்தி மூணு கொஞ்சம் மாற்றி வித்தியாவுக்குள்ளேயே வேறுபாடை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் மாயையும் வித்தியா வாயுவும் வித்தியா அந்த வேறுபாடை நீயும் பேச ஆரம்பிச்சிட்ட அப்போ டாபிக் மாறி போயிருங்கிறார் இது நம்ம உலக விஷயத்துலேயே நம்ம ஒரு கற்றுக்கிற வேண்டிய பாடம் கூட எப்படின்னிங்கன்னா ஒரு டாப்பிக் ஆரம்பிப்பான் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிப்போம் உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லுவான் அதை புரிய வைக்கிறதுக்கு சொல்லிவிட்டு விஷயத்த மறந்துடுவான் அந்த உதாரணத்தை விளைச்சிக்கிட்டு எங்கே போயிடு எந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சுன்னு தெரியாது சில மேடை பேச்சாளர்களே அப்படித்தான் பார்த்தீங்கன்னா நல்லா பேசிக்கிட்டு இருப்பார் ஒரு உதாரணத்தை சொல்லுவார் சொல்லிவிட்டு என்ன பண்ணுவார் அதில் போயிடுவார் அதில் போய் எல்லாம் விளக்க ஆரம்பிச்சிருவார் இப்போ நானே சொல்கிறேன் ஒரு ஒரு உதாரணம் சொல்லிக்கிட்டு சினிமாவில் ஒரு உதாரணம் சொன்னேன் இப்போ என்ன சொன்னேன் இப்போ தெய்வ மகன் ஒரு உதாரணம் சொன்னேன் அது அந்த உதாரணத்தை மட்டும் எடுத்துக்கணும் அந்த படத்தில் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு இது பண்ணால் அதை விலக்க ஆரம்பித்தேன்னு என்ன ஆகும் எங்கேயோ டாப்பிக் போயிடும் செட்டி இதில் என்ன சொல்கிறோம் நம்ம இந்த உதாரணம் திருவிளையாடலாம் நிறையா உதாரணம் சொல்லுவோம் அந்த டிஎஸ் பாளையா இதெல்லாம் பார்க்கும்போது நான் அசைந்தால் அசையும் மகிழமே எல்லாம் நானேன்னு படிப்பார் அது ஏதோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தேன்னா இங்கே டாப்பிக் போயிடும் நிறைய நம்ம பண்ணுறோம் ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிப்போம் நம்ம குழந்தைங்கள்ட்டையோ மற்றவங்கள்ட்டையோ அதை விட்டு நாங்கள் அந்த காலத்தில் இப்படி இருந்தேன்னு ஒரு உதாரணம் சொல்லுவோம் பிறகு அந்த காலத்தில் எப்படியெல்லாம் இருந்து அந்த கதையை பூரா சொல்ல ஆரம்பிச்சுருவோம் அவன் பேச்சை நிப்பார்டனாக போதும் இருக்கா இல்லையா நம்ம டாபிக் வந்து என்னென்னா சத்பிரம்மன் மாயை இதெல்லாம் மித்தியா அப்படிங்கிறது தான் தாற்பயம் இது உள்ளே போகாது பின்னாடி வரப்போகுது ஏன் உள்ளே போகல இது எப்படி புள்ள போகாமல் இருக்கும் அதை மெதுவாத்தே போகும்போது அவரே சொல்கிறார் நிறைய அந்த தத்துவம் மித்யாங்கிற தத்துவம் வந்து அப்படி ஈஸியாகலாம் உள்ளே போயிடாது புரியும் ஆனால் ஈஸியாக உள்ளே போகாது பதியாது உள்ள அதனால சொல்கிறார் ஆகாசம் மித்யா என்பதை நிலைப்படுத்திய பின்பு வாயு போடுறார் சொல்கிறார் வாயுவை விசாரணை செய்யும்னு ஆரம்பிச்சிருக்கார் இங்கேயே ஒன்றை மித்தியாங்கிறத நிலைப்படுத்துறதே கஷ்டப்படுற அடுத்த தத்துவத்துக்கு நிலைப்படுத்திய பின்புங்கிறார் அப்போ நம்மளுடைய நோக்கம் என்னென்னா இந்த பிரபஞ்சம் அனைத்து மித்தியா ஏன் சத்திலிருந்து வேறாக இருக்கிறது அதை விட்டு போட்டு சூரியன் வேறு சந்திரன் வேறு இதுக்கு எதுக்கு என்ன வித்தியாசம் இப்படியெல்லாம் போட்டு ஆராய்ச்சி விட்டு போகிறதுனா ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறார் எங்கேயோ போயிரு எச்சரிக்கிறார் மித்தியா வஸ்துக்கள் இந்த அண்டசராசரங்களில் உள்ள வஸ்துக்களில் கோடிக்கணக்கான வஸ்து இருக்குது ஒன்றை போல் அவனுக்கு கிடையவே கிடையாது ஒன்றை போல் அவனுக்கு கிடையவே கிடையாது கோடானு கோடி வஸ்து பொருள்கள் இருக்குது கோடானு கோடி பேதங்கள் இருக்குது அதை முழுசாக நீங்கள் ஆராய்ச்சி போனால் ஒரு நாளும் முடியவே முடியாது அது வந்து தேவையும் இல்லை முடியவும் முடியாது பிரம்மன் ஒன்று அதில் கற்பிக்கப்பட்டவை கோடானு கோடி அந்த கோடானு கோடியில் ஒன்று கூட ஒன்றை போல் இல்லை ஒன்றை போல் ஒன்று நீங்கள் உலகத்தில் பார்க்கவே முடியாது அப்படியே இப்போ சொன்னையில் உதாரணம் ஆதிசங்கர் தமிழ்ந்தாலும் அவரை போல் இன்னொருத்தரை பார்க்க முடியாது ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் நீங்கள் ஒரு ஆ ஒரு வித்தியாசம் இருக்கும் இந்த ஆறு வித்தியாசம் போட்டு ஒரு படம் போட்டு காண்பான் பார்க்க ஒன்று போல் இருக்கான் ஆனால் வித்தியாசம் உள்ளுக்குள்ளே இருக்கும் அப்படி ஏதோ பிரம்மனில் கற்பி ஒன்றான பிரம்மனிடத்தில் கற்பிக்கப்பட்டவைகளில் ஒன்று கூட ஒன்று போல் இல்லை இதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படி இருக்கவே இருக்காது ஏன்னா உண்மையிலே ஒன்று கூட உண்மையாக இல்லை எண்பத்தாறு லட்சம் யோனிகள் சொல்கிறாங்க மனித பிறவி எல்லாம் மனுஷ சாதி பூரா சேர்ந்த ஒரு யோனி சிங்கம் பூரா சேர்ந்த ஒரு யோனி புலியெல்லாம் சேர்ந்த ஒரு யோனி இப்படி எண்பத்தாறு லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கான் அந்த ஒவ்வொரு யோனிக்குள்ளேயும் எத்தனை வேறுபாடு இனி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க முடியுமா என்றைக்கே ஆகுது தேவையுமாது தேவையும் இல்லை முடியவும் முடியாது அந்த விசாரத்தை விடு மித்தியாவுக்குள்ளே இருக்க வேறுபாடை பற்றி பேசாத அங்கே அப்புறம் மாயைக்கும் வாயுக்குள்ளே வேறுபாடை பற்றியெல்லாம் பேசாதேங்கிறார் இப்போ அதுக்கு முன்னாடி பண்ண முடியல அதுக்காக சொல்கிறார் அவர் கடவுளே எடுத்துக்க சிவன் விஷ்ணுன்னு எடுத்தாங்க பேதம் வந்துடுது அதுக்குள்ளே எத்தனை பேதம் இருக்குது சரி நாயன்மார்கள் அறுபத்தி நாயன்மார்கள் பா கதையை ஒரு நாயன்மாரி ஒரு நாயன்மாரை சொல்லுங்கள் இருக்கா சரி அவர் செஞ்ச சாதனை மாதிரி இருப்பாரா கண்ணப்பா நாயனார் கண்ணெடுத்து அப்புனார் மாட்டுக்கரிய சமைச்சு போட்டார் பண்ணிக்கரிய பன்னிக்க வைக்கிறார் அது மாதிரி ஒரு நாயன் மாதிரி இருப்பாரா விவகாரத்தில் கட்டாய வேறுபாடு இருக்கும் பேதம் இருக்கும் அதை பத்தி நீ ஆராய்ச்சி பண்ணாதேங்கிறார் இது பேதம் உள்ளதுதான் அப்படியே இருக்கணும்னு எதிர்பார்க்க நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னை மாதிரி அவனும் இருக்கணும் சொல்றமா இல்லையா அப்பா மாதிரியே பிள்ளை இருக்கணும்னு அப்படியெல்லாம் இருக்கணும் கட்டாயம் கிடையாது முடியாது ஒரு சில விஷயத்தில் இருக்கலாம் ஒரு சில விஷயத்தில் மாறித்து ஆகணும் இந்த எதிர்பார்ப்பே தப்பு அதனால் அந்த மாயைக்கு உள்ளே இருக்கிறதுல இந்த பேதத்தெல்லாம் நீ போட்டுக்கிட்டு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண பிரம்மனுக்கும் இதுக்கும் உள்ள வேறுபாடை மட்டும் பாரு இந்த பேதத்தில் நீ பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார் இந்த பேதம் அத்தனை பேதத்துக்கு உள்ளேயும் பேதம் இல்லாமல் பிரம்மன் இருக்குங்கிறத பார்க்குறவங்க தான் ஞானி அதுதான் நம்ம பண்ணுற இந்த விசாரத்தினுடைய நோக்கமேங்கிறார் இதில் மகாபாரத்தில் ஒரு கேள்வி வரும் தர்மர்த்தத நினைக்கிறேன் எதை அறிந்தால் வேறொன்றையும் அறிய வேண்டியது என்ன பயில் சொல்கிறார் பிரம்மனை அறிந்தால் வேறொன்றையும் அறிய வேண்டியது பிரம்மனை அறிகிறதுன்னு என்னென்ன பிரம்மனுக்கும் ஜகத்துக்கும் உள்ள வேறுபாடை பிரித்து பேதத்தை அறிஞ்சு பிரம்மன் சத்தியம்னு அறிஞ்சாச்சுன்னா வேற ஒன்றையும் அறிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு என்ன அர்த்தம் அது அறியவும் முடியாத தேவையும் இல்லை பிரம்மன் அறிஞ்சால் வேறு ஒன்று அறிய வேண்டியது இல்லைங்கிறார் ஏன்னா அதில் எல்லாம் மாறுபாடு மித்தியா குழப்பம் எல்லாம் இருக்குது உண்மையாக இல்லை பொய்யா இருக்குது அதனால் பிரம்மனை அறிந்தால் வேறொன்றையும் அறிய வேண்டியது இல்லைன்னு என்ன அர்த்தம் இந்த ஜெகத்தில் ஜெகத் மித்தியான்னு புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் அது எல்லாத்தையும் முடியாது தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் இல்லை அதை அறிவதால் பயனும் இல்லை பிரம்மனை அறிந்தால் வேறொன்றையும் அறிய வேண்டியது என்ன அர்த்தம் வேற எது அறிகிறதுனால அவ்வளோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லாது பொய்யுன்னு தெரிஞ்சுக்கணும் எல்லாம் சேர்ந்து இதுதானே ஒளிய சாரம் அதனால மற்ற ஆராய்ச்சிகளை நிறுத்திக்கிற டாப்பிக் மாத்தி போகாத அப்படின்னு சொல்லி இங்க எச்சரிக்கை விடுறாரு இந்த ஸ்லோகத்துல இது இதனுடைய கருத்து அதுதான் எண்பத்தஞ்சு அர்த்தம் பார்க்கலாம் சதசத்வ விவேகஸ்ய சதசத்துனா சத்து அசத் அதை பிரிச்சம்னா சதசத்துன்னு பிரிச்சம்னா சத்து அசத்து சத் சத்திற்கும் அசத்வ மித்தியாவிற்கும் உள்ள சத்திற்கும் மித்தியாவிற்கும் உள்ள விவேகஸ்ய விவேகமானது பிரஸ்பஸ்து தத்வாத் பிரஸ்து தத்வாத் இங்கு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நாம் ஆராய்ச்சி பண்ணுவதெல்லாமே சத்துக்கும் மித்யாவுக்கு உள்ள விவேகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எது சத்தியம் எது மித்தியான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டுருக்கோம் சா சித்தியதாம் அஞ்சாவது கடைசி வார்த்தை ச சிந்தியதாம் ச சிந்தியதாம்னா சார்னு அந்த சிந்தியதாம்னா விவேகமானது சிந்திக்கப்படட்டும் நாம் சத்திற்கும் மித்தியாவிற்கும் உள்ள விவேகமானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஆகவே உன்னால் சேர்த்துக்கணும் ஆகவே உன்னால் அந்த விவேகமானது சிந்திக்கப்படட்டும் அதை ஆராய்ச்சி பண்ண நீ அப்படிங்கிறார் சத்துக்கும் மித்தியா உள்ள ஆராய்ச்சியை பண்ணு அப்படிங்கிறார் அடுத்த வார்த்தை அசதோ அசதோ அவாந்தர பேத அசதக அவாந்தர பேதக பிரித்தம்னா அசத்திற்கு அவாந்தர பேதக அவாந்தர பேதம் உண்டு ஆஸ்தாம் அடுத்த வார்த்தை நிறுத்துங்கள் அதை பற்றி பேச வேண்டாம் இந்த அசத்து விஷயத்தில் அவாந்தர பேதம் ரெண்டு இல்லை ஒடிக்கணக்கான பேதங்கள் இருக்குது மேலவட்டமான பேதம் அதை நீ பேசாத நிறுத்துக்கங்கிறார் ஸ்டாப் அப்படிங்கிறார் நிறுத்துங்கள் ஆஸ்தாம்னு அதை பற்றி பேச வேண்டாம் அடுத்த வார்த்தை தத் சிந்தைய சிந்தையாத்திரக்கும் தத்து சிந்தையா அத்திரைக்கும் அதை பிரித்தோம்னா தத்துனா அதை அந்த அவாந்திர பேதத்தை பற்றி சிந்தையா சிந்திப்பதால் அல்லது பேசுவதால் தத்திரக்கும் இங்கே என்ன பிரயோஜனங்கிறார் இந்த அவாந்திர பேதத்தால் நீ பேச வேண்டாம் காரணம் என்ன மாயைக்கும் வாயுக்குள்ள பேதத்தை சொல்ல ஆரம்பித்தான் டாப்பிக்கை மாற்றி கேள்வி கேட்டான் அதனால ஒரு பிரயோஜனம் உள்ள நிப்பாட்டிக்க நம்ம இந்த டாப்பிக்குள்ளே போகும் சொல்லி இங்கே நிறுத்துறது சத்திற்கும் வித்தியாவிற்கும் உள்ள விவேகமானது நாம் ஆரம்பிச்சிருக்கோம் இங்கே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஆகவே உன்னால் அந்த விவேகமானது சிந்திக்கப்படட்டும் அசத்திற்கு அவாந்தர பேதம் உண்டு அதை பற்றி பேச வேண்டாம் அவாந்தர பேதத்தை பற்றி சிந்திப்பதால் இங்கே என்ன பிரயோஜனம் வேதாந்த விசாரம்ங்கிறதே பிரம்மன் சத்தியம் ஜகத் மித்தியாதான் அதை அதுக்காக நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் மற்ற விசாரங்கள்லாம் இங்கு பயனற்றதுங்கிறார் எண்பத்தி ஆறு படிக்கலாம் வாயுர் மித்தியாய தாவிய வாசயித்வாசிரம் வாயோஹோம் ருஜேத்து சமசிம் சோம் வாயுமியோம் மி மருதம் தியஜேத் இங்கே இந்த விசாரமெல்லாம் பண்ணால் மீதி இருக்கிற அம்சம் பிரம்மன் மட்டுமே எஞ்சி இருக்கும் பிறகு வாயு எப்படின்னா வாயு மித்தியா வாயு ஆகாசம் எப்படி மித்தியாவோ அதுபோல் வாயு மித்தியாவாக இருக்கும் இந்த வாயுவின் மித்தியாத்தன்மையையும் நெடுங்காலம் மனதில் நிலைப்படுத்த வேண்டும் எப்படி ஆகாசம் மித்தியாங்கிறத நிலைப்படுத்தணுமோ அது மாதிரி வாயு மித்தியாங்கிறத நிலைப்படுத்தி வாயுவினுடைய சத்தியத்துவ புத்தியை நீக்க வேண்டும் பார்க்கலாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் மூணு கருத்து பிரம்மன் தான் நீதி இருக்கின்ற அம்சம் நீங்கள் ஒன்று ஆராய்ச்சி பண்ணுனால் எல்லாம் போயிடும் பிரம்மன் மட்டுமே எஞ்சி இருக்கும் ஆகாசம் இருக்கிறது வாயு இருக்கிறது திருப்பி திருப்பி அதே சொல்கிறோம் அக்னி இருக்கிறது அந்த இருக்கிறது என்பது மட்டும் தொடரும் அந்த வாயு தொடராது திருப்பி ஆகாசம் தொடரும் வாயு தொடராது அந்த இருக்கிறது இருக்கிறது மட்டுமே எஞ்சி இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது அப்படிங்கிறார் சுலோகம் ஐம்பத்தாறுலேருந்து எழுபத்தாறு வரைக்கும் ஆகாச சிருஷ்டி பார்த்தோம் அதில் ஆகாசம் மித்தியாங்கிறதையும் பார்த்து முடிச்சிட்டோம் அறுபத்தொம்போது எழுபதுலேருந்தே ஆகாசம் மித்தியாங்கிறத தெளிவாக பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்கலாம் எதுக்கு இந்த பிரம்மன் மட்டும் எஞ்சி இருக்கிறது எப்படின்னா பொதுவாக சாதாரண உதாரணம் பார்க்கலாம் மரம் இருக்கிறதுன்னு சொல்கிறோம் பிறகு அதை வெட்டிடுறாங்க வெட்டி சக்கையே ஆயிக்கிறோம் அப்போ என்ன சொல்கிறோம் கட்டை எரிக்கிறது மரம் என்னாச்சு மரம் காணாமல் போயிடுச்சு இப்போ கட்டை இருக்கிறது அது இருக்கிறது இருக்கா இல்லையா இருக்கு ஒரு சேர் டேபிள் செய்கிறோம் டேபிள் இருக்கிறது சேர் இருக்கிறது அந்த சக்கை என்னாச்சு சக்கைங்கிற பேர் ஓடிப்பச்சு ஆனால் இருக்கிறது இருக்கும் பிறகு உடஞ்சி போகுது எல்லாம் விறகு ஆக்கிற விறகு இருக்கிறது டேபிள் சேர் இல்லாமல் போயிடும் பிறகு நெருப்பு ஆயிக்கிறா சாம்பல் ஆகி சாம்பல் இருக்கிறது இருக்கிறது இருக்கும் ஒரு விறகும் போயாச்சு தண்ணியில் கரைந்து இருக்கிறது கரைச்சிட்டா கூட அந்த இருக்கிறது மட்டுமே எஞ்சும் மற்ற அனைத்தும் விசாரம் செய்து பார்த்தால் ஓடிவிடும் அப்படிங்கிறார் நீங்கள் அந்த கல்யாணம் வீட்டில் ஒரு தேமாத்திக்கிட்டு இருப்பான் பார்த்துருக்கீங்களா சில சினிமா படத்திலோட காமிப்பாங்க மாப்பிளை வீட்டுக்காரருன்னு சொல்லி பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட ஏமாத்துவான் பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட மாப்பிளை வீட்டுக்காரன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு அங்கே எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பான் ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் யார் உங்களுக்கு எப்படி சொந்தம் அப்படின்னு விசாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ பத்து பேர்ட்டை விசாரிச்சுட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க இவன் அந்த இடத்த விட்டு ஓடிப்பிடுவான் உண்மையான சொந்தக்காரையும் மட்டும்தான் இருப்பான் பார்க்குறவன் இல்லையாரு அவன் ஓடிப்பா ரெண்டு நாலு பேர்கிட்ட இவர் உங்களுக்கு எப்படி சொந்தம் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் விசாரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க அவன் என்ன அவங்க பொய்யானவன் ஓடி போயிருவான் அது மாதிரி பிரம்மன் மட்டுமே இருக்கிறது என்பது மட்டுமே குழந்தையா இருந்த அந்த உடம்புல ஒரு அணு இருக்குமா விசாரம் பண்ணி பார்த்தா அந்த வடிவம் அந்த உடம்பு இருக்கா அந்த மனசு இருக்கா எட்டு வயசில் பொம்பில் ஏதோ சின்ன பொம்மை எல்லாம் வச்சு விளையாண்டோம் அந்த மனசு இருக்கா எல்லாம் ஓடிப்போயிரு எஞ்சி இருக்கிறது என்னது அந்த உயிர் நம்ம அந்த அந்த ஆன்மா வந்துக்கிட்டே இருக்கு அது ஒன்றுதான் எஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது எல்லாம் கூட திருப்பி இதுவும் போயிடும் போனப்புறே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியறில்ல இது வேற எங்கேயும் பண்ணுது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எஞ்சி இருப்பது சத்பிரம்மன் மட்டுமே வேறு எல்லாம் என்ன சத்பிரமன் மட்டுமே எஞ்சி இருப்பது அது மட்டுமே வாயுவிற்கு சுயமாக இருப்பு இல்லை அதுவும் மித்தியா ஆகாசத்தை போல அப்படிங்கிறார் வாயு வந்து எப்படி மித்தியான்னு அவர் இங்கே விசாரம் பண்ணலை ஆகாச மித்தியாங்கிறத நம்ம விசாரம் பண்ணி பார்த்து சொன்னான் நீ ஆகாசத்தை போல விசாரம் பண்ணிக்கன்ட்டார் இந்த ஸ்லோகத்தில் முன்னாடி வாயு மித்தியான்னு மட்டும் சொல்கிறார் எப்படி ஆகாசத்தைப் போல நீ சத்துலேருந்து பிரித்து பார்த்து விசாரம் பண்ணிக்கனு சொல்லிருக்காரு நாம் அங்கே எப்படி விச்சாரம் பண்ணணும்னு சொன்னால் ரெண்டையும் பிரித்தோம் வாயு ஆகாசம் இருக்கிறதுன்னு பார்த்தோம் சப்தத்தில் ஆகாசங்கிறது வேறு சொல் இருக்கிறதுங்கிறது வேறு சொல் ரெண்டும் வேறு வேறாக இருப்பதால் பிரம்மனுங்கிறது சத்து அப்போ சத்துக்கு வேறாக இருக்கிறது அசத்தாக இருக்கணும்னு சொன்னோம் சொல் சத்திலையும் பேதம் இருக்கு அர்த்தத்திலையும் பேதம் இருக்குது ஆகாசத்தில் இடம் கொடுக்கும் என்ற தன்மை இருக்கிறது பிரம்மனிடம் இடம் கொடுக்கும் தன்மை இல்லை இதில் வந்து சப்தங்கிற தன்மை இருக்குது ஆகாசத்தில் பிரம்மனிடம் சப்தம் அசத்த ரூபம் அது அப்போ பிரம்மனுக்கு வேறாக ஆகாசம் இருப்பதால் பிரம்மன் சத்வரூபமாக இருப்பதால் அதற்கு வேறாக இருப்பது அசத்தாகத்தான் இருக்க முடியும் நிறுவனம் பண்ணோம் அதை போல வாயுவை பண்ணிட்டேன்ட்டார் பண்ணிக்கிட்டார் வாயுவை நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் வாயு இருக்கிறது சத்தத்தில் வித்தியாசம் வாயு வேறு சொல்லு இருக்கிறது வேற சொல்லு அர்த்தம் பார்க்கலாம் வாயுக்கு என்னென்ன குணம் இருக்குது ஸ்பர்ஷம் இருக்கு பிரம்மனுக்கு ஸ்பர்ஷம் இருக்கா இல்லை அப்போ பிரம்மன் வேறு வாயு வேறு தான் சரி வாயுக்கணும்னு சொன்னால் சப்தம் அங்கே ஆ சப்தம் வந்திருக்கு இது சப்தம் அது அசப்தம் பிரம்மன் அப்போ பிரம்மன் வேறு வாயு வேறு அப்போ இது அசப்தாகத்தே இருக்கணும் இப்போ புதுசாக மூணு குணம் சொன்னார் வாயுக்கு என்ன சொன்னார் உலர்த்துதல்ங்கிறார் பிரம்மன் எதையா உலர்த்துமா ஆத்மாவை வாயு உலர்த்தாதுன்னு சொல்லி பார்த்தோம் கீதையில் அது உலரவும் செய்யாது அது எதையும் உலர்த்தவும் செய்யாது சரி வாய் மூப்பட்ணும்னு சொன்னார் செல்லுதல்ங்கன்னாரு பிரம்மன் எங்கேயாவது போகுமா பூரணமானது எங்கேயும் போக முடியாது நிறை கூடம் நீருதழும்பாதுன்னு சொல்லுவாங்க நிறை கூடம் ஆடாது எல்லா இடத்துலையும் எங்கே நடக்கிறதுக்கு வேறு இடம் வேணுமே அது அது இடம் வேணுமே பிரம்மனுக்கு அப்போ எல்லாத்துலேயும் செல்லுதல் வேகமாக செல்லுதல் உலர்த்துதல் ஸ்பர்ஷம் சப்தம் இந்த எந்த குணமும் பிரமனிடம் இல்லை ஆகவே பொருளின் அடிப்படையில் பார்த்தாலும் பிரம்மன் வேறு வாயு வேறு பிரம்மன் சத்தாக இருப்பதால் வாயு அசத்தாகத்தான் இருக்க வேண்டும் ஆகாசத்தைப் போல இதையும் விசாரம் செய்து பார்த்தால் வாயு வித்தியா இப்படி பிரித்து விசாரம் பண்ணால் இதுவும் வித்தியாங்கிறத புரிஞ்சுக்கிற முடியுங்கிறார் இதை மனதில் நிலை நிறுத்த வேண்டும் இதில் ஒரு வார்த்தை சொல்கிறார் நெடுங்காலம் சிரம் அப்படிங்கிறார் ஆகாசம் வாயு மித்தியா என்பதை நீண்ட நாள் பயிற்சியில்தான் நிலைநிறுத்த முடியும் ஈஸியாக நிலைநிறுத்த முடியாது இந்த உடல் உள்ளம் உலகம் இதில் இருக்கக்கூடிய சத்தியம் இது சத்தியமாக இருக்குங்கிற புத்தியை நீக்கணுங்கிறார் இதை மனசில் மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம யாராவது இருப்போமா இந்த இடம் எப்படி இருக்குமானே தெரியாது நாம் கட்டாக இருக்க மாட்டோம் உண்மையா இல்லையா அப்போ யார் வந்திருக்காங்களோ எந்த ஜெனரேஷன் இருக்கு இந்த உடம்பு கட்டாயிராது பதியுதா மனசில் என்றைக்கும் பதியாது திருப்பி திருப்பி நெடுங்காலம்ங்கிறார் இது ஈஸியாகலாம் உள்ளே போகாதுப்பா நீ நெடுங்காலம் நீண்ட பயிற்சி செய்ய வேண்டும் அதனால் எல்லாரும் என்ன சொல்லணும்னு நினைக்கணும் என் மனசில் பயிர்னு ஒருத்தருக்கு கவலைப்பட வேணாம் இங்கேயே சொல்லிட்டார் இதெல்லாம் சும்மா ஈஸியாகலாம் பதியாது நெடுங்காலம் நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணுங்கிறார் அதாவது இந்த நாரதத்தை ரெண்டு பேர் முனிவர்கள் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம் நாரதர் போய்கிட்டு இருந்தாங்களாம் எங்கே போகிறீங்கன்னா கைலாசம் போய் இது வைகுண்டம் போகிறேன்னாரான் சரி எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்குன்னு கேட்டு வாங்கன்னு ரெண்டு பேரும் கேட்டாங்களாம் இது ராமகிருஷ்ணனுடைய உபதேசத்தில் வரும்னு நினைக்கிறேன் உடனே போயிட்டு திரும்பி வந்திருக்காரு ஒருத்தரை பார்த்துன்னா உங்களுக்கு நாலு ஜென்மம் இருக்கன்னு நிறான் இன்னும் நாலு ஜென்மமாக அப்படின்னு நாராம் அந்த ஒருத்தர் ஒரு தபஸ்வி இன்னொரு தபி எப்ப இந்த மரத்தை பாருன்னாரு என்ன எத்தனை இலை இருக்கோ அத்தனை ஜென்மம் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிருமான்னார் அவர் அவர் அவ்வளோ சீக்கிரம் இவ்வளவு இலை இருக்கோ அவ்வளவு வருஷத்து அவ்வளோ ஜென்மம் இருக்குன்னு சொன்னவர் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிருமான் இருக்கார் நாலு ஜென்மங்கிறவரு அவ்வளவு ஜென்மம்மா அப்படிங்கிறார் நம்மளுக்கு எதுலேயுமே அவசர புத்தி உண்டு தேவைதான் அவசரம் இருக்க வேண்டிய அவசியம் தான் எல்லாத்துலேயும் அவசர புத்தி நம்மகிட்ட இருக்குது அதனால் என்ன சொல்லார் நெடுங்காலம் நீண்ட பயிற்சிக்கு பின் இவற்றை நிலைநிறுத்த வேண்டும் யோகாவுக்கு போகிறேன்னு வச்சுக்கங்களேன் போய் சொன்னோன்னு என்ன கேட்பாங்க தெரியும் சிம்பிளிஃபை யோகா இருந்தால் சொல்லுங்களேன் ஒரு சுருக்கமாக ஒரு நாள் அதை சொன்னால் போதும் ஏன்னா அதுக்கு மேலே டைம் இல்லை வேதாந்தத்துலேயே சிம்பிளிஃபை வேதாந்தா அப்படிலாம் சில பயிற்சியே உண்டு வருஷம்பூரம் படித்தாலே புரியாது சிம்பிளிஃபை வேதாந்தம் எப்படி புரியும் ஏன்னா சூக்கிரம் சுருக்கமாக பிடிச்சிடணும் நம்மளும் அப்படித்தான் சொல்கிறோம் கீதையை கூட ஆனால் படித்தவங்களுக்கு தான் அது புரிய படிக்காதவங்களுக்கு புரியாது சுருக்கமாங்கிறது கொஞ்சம் பயிற்சிக்கு பிறகு தான் முதல்ல நீண்ட நெடுங்கால பயிற்சிங்கிறார் இங்கே சிரம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் அதுக்கு பிறகுதான் வாக்கியம் கூட ஒருத்தர் சொன்னார் வாக்கியம் போது டைமே இல்லை இந்த ஃபோர் வாக்குன்னு ஒன்று இருக்குது அது பண்ணுங்க போதும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாக்கியம் அது ஒரு வாக்கியம் எல்லாத்துலேயும் சிம்பிளிஃபை டைமை குறைக்கிறது சாப்பிட கூட லபக் கலபக்குன்னு போட்டு போனோம் அவ்வளோதான் நல்லா மெண்ணும் மெதுவாக சாப்பிட சொல்கிறாங்க நோயாக வராதுங்கிறாங்க முடியுதா எல்லாத்துலையும் அவசரம் இருக்குது இங்கே என்ன சொல்கிறார் அதுக்காக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் நெடுங்காலம் பயிற்சி செய்ய வேண்டும் வாயுவும் ஆகாசமும் மித்தியா என்ற கருத்து மனதில் ஆழமாக பதிய எல்லாருக்கும் இருக்குது இந்த இந்த சங்கடம் இருக்குது இந்த ஜென்மலிட்டு அடுத்த ஜென்மலத்தில் வந்துட்டு போகுது கேட்டுக்கிட்டே இருப்போமே பெண்ணும் அவசரம் நல்லா ஞானம் வந்தால் ஜென்மம் இருக்கிறத பற்றி கூட கவலைப்பட மாட்டான் நூறு ஜென்மம் வந்துட்டு போன பெண்ணை பறக்க மாட்டாங்கிறது வேறு விஷயம் ஞானம் அடைகிறது வரை கூட பிறவி வேணாம்னு நினப்பான் ஞானம் வந்தால் பிறந்த என்ன நான் எப்பயுமே பிறக்கலன்ட்டு போயிடுவோம் அதை பற்றி கூட கவலை வராது அப்படி ஒரு பெரிய இது ஒரு அறிவு அதனால் என்ன சொல்கிறாருன்னா இந்த நெடுங்காலம் இந்த பயிற்சியை செய்து இந்த புத்தியை நீக்க வேண்டும் எந்த புத்தியை நீக்கிட்டு என்ன சொல்லார் பிரம்மன் சத்தியம் வாயு ஆகாசம் மித்தியாங்கிற புத்தி மித்தியாங்கிற வாயுவை வாயுவினுடைய வாயுவை விட்டுவிட வேண்டும்ங்கிறார் பிரம்மனை வைத்து கொண்டு வாயுவை விட்டுவிட வேண்டும் சொல்லியிருக்காரு வாயுவை விட்டோம்னா பிராணனை விட்டு நினைச்சிடக்கூடாது வாயுவினுடைய சத்தியத்துவ புத்தியை இந்த உலகத்தில் நாம் எதையுமே விட முடியாது ஸ்தூலமாக எதையும் விட முடியாது ஒன்று ரெண்டத்தை விட முடியும் ஸ்தூலமாக நான் சாப்பிடணும் எல்லாம் இருக்கணும் எல்லா விஷயத்திலும் சத்தியத்துவ புத்தியை விட்டுவிட இது சத்தியம் இது உண்மை இதுதான் உண்மை அப்படிங்கிற புத்தியை விட்டுணும் சாப்பாடு கூட தேவை அது எவ்வளோ நேரம் இன்னைக்கு சாப்பிடாமட்டால் நம்ம மறுநாள் குப்பையில தான் போடுவோம் இப்படி தானே போடுவோம் ஆனால் சாப்பாடெல்லாம் உயிர் வாழ முடியுதா அதனுடைய சத்தி இதனுடைய தன்மை இவ்வளவு தான் இதுக்கு மேலே இதில் ஒன்றும் கிடையாது சத்தியத்துவ புத்தியை விட்டுவிட வேண்டும் அப்படிங்கிறார் இந்த நாலு கருத்து இதில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது சத்தியத்துவ புத்தியை நீக்குதல்னால் வாயுனுடைய சத்தியத்துவ புத்தியை நீக்குதல் ஆகாசத்தினுடைய சத்தியத்துவ புத்தியை நீக்குதல்னா முக்கியம் புரிஞ்சுக்கிற வேண்டிய ஆகாசத்தினுடைய சத்தியத்துவ புத்தியை நீக்குதல்னால் ஆகாசத்தினுடைய சப்தத்தில் வரக்கூடிய சத்தியத்துவ புத்தியை நீக்கணும் ஆகாசத்தினுடைய குணம் என்ன சப்தம் ஒருத்தர் திட்டாரு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதுதான் உண்மையை நம்பிட்டா வருஷம்புறம் கவலை தான் அது வெறும் சப்தம் நினைச்சா அதுக்காக நம்ம அப்படியே கேட்டுக்கிறன்னு அவசியம் இல்லை அதை நீக்கிறதுக்கு என்ன முயற்சியோ பண்ணணும் அதன் மேல் உள்ள சத்தியத்துவ புத்தியை விட்டுவிடணும் வாயுவினுடைய சத்தியத்துவ புத்தி எப்படின்னா அந்த ஸ்பர்ஷ சுகம் இருக்கு குளிர் வெப்பம் எல்லாம் இந்த மாதிரி அந்த சுகத்தினுடைய மித்தியத்துவ புத்தியை விட்டுரும் சத்தியத்துவ புத்தியை விட்டுறணும் ஒரு பஞ்சபூதம்னா பஞ்சபூதத்தில் வரக்கூடிய குணங்கள் தன்மைகள் சுகங்கள் துக்கங்கள் அதில் சுகமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் அது ரெண்டுமே போயிரும் உண்மை அல்லங்கிற புத்தி வரணும் அதுதான் சத்தியத்துவ புத்தி நீக்குவது அப்படிங்கிறார் கணவன் வந்து மனைவியை திட்டினாலும் சரி மனைவி கணவனை திட்டினாலும் சரி டென்ஷன் ஆக்கிறது திட்டுவாங்க சில பேர் வந்தவொன்னு அவர் எப்படியா டென்ஷன் ஆக்கிறோம் சொல்லிட்டு இவரை அவரை டென்ஷன் ஆக்கணும்பார் அந்த மித்தியாங்கிற அந்த வார்த்தையை நினச்சி தைங்கன்னு வச்சுக்க என்ன ஆகும் போயிடும் அவ்வளோதான் பேசாமல் அமைதியாகிரும் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் சப்த மித்தியான்னு வரணும் இகழ்ச்சி இகழ்ச்சியில் வந்து வர்த்த வரும் சந்தோஷம் வரும் புகழ்ச்சி ரொம்ப டேஞ்சரு நிகழ்ச்சியை விட புகழ்ச்சி ரொம்ப டேஞ்சர் எல்லாத்துக்கும் ஒரு மனுஷன் வந்து உலகத்தில் எல்லாத்துலேருந்து விடுதலை அடைஞ்சிருவானா புகழிலருந்து விடுதலை அடைய முடியாதான் புகழு கடுமையாகிருவானா புகழுங்கிறது வெறும் சப்தம் தானே ஆகாச மித்தியானா அந்த வார்த்தையும் மித்தியா அப்படிங்கிற என்ன வரணுங்கிறார் எத்தனையும் பாருங்க அத்தனை விவகாரமும் இந்த வாயினாலதான் அவர் சப்தத்தினாலதான் அவர் முதல்ல சப்தம் பிறகு அடுத்த விவகாரம் அந்த சப்தத்தை மித்தியாங்கிறது புரிஞ்சுக்கிறது ஆகாச மித்தியானா ஆகாசத்தினுடைய குணமான சப்தமும் மித்தியா வாயு மித்தியானா வாயுவின் குணமான ஸ்பர்ஷம் மித்யா என்பதைப் புரிந்து கொண்டு இந்த மித்தியாத்துவ புத்தியை மனதில் பதிய வைத்து இவைகளை நீக்கி பிரம்மன் ஒன்றே சத்தியம் என்ற புத்தியில் நிறைவெற வேண்டும் அர்த்தத்தையும் பார்த்து முடிச்சிடலாம் அவ்வளோதான் எண்பத்தி ஆறு சத்வஸ்து பிரம்ம சிஸ்டோம் சோ சத்வஸ்து பிரம்ம சத்வஸ்துவான பிரம்மம்தான் இதுவரைக்கும் நாம் விசாரம் செய்து பார்த்தால் அப்படிங்கிறத சேர்த்துக்கரணும் இவ்விதம் நாம் விசாரம் செய்து பார்த்தால் சஸ்துவ சத்வஸ்துவான பிரம்மம்தான் சத்வஸ்து பிரம்ம சத்வஸ்துவான பிரம்மம்தான் சிஷ்டோம்சக சிஷ்டக அம்சக மீதி இருக்கின்ற அம்சம் பிரம்மன் மட்டுமே மீதி இருக்கும் எல்லாம் விசாரம் பண்ணி பார்த்தாலும் கடைசியை எஞ்சி இருப்பது பிரம்மன் மட்டுமே யதா வியத் அந்த வரையில் கடைசி வார்த்தை எடுத்துக்கலாம் வாயுர் மித்தியா யதா வியத்து யதா வியத்துன்னு எப்படி ஆகாசமோ அதை போல வாயு மித்தியாங்கிறது இங்கே விசாரம் பண்ணலை நீ ஆகாசத்தை விசாரம் பண்ணது போல நின் டர் எப்படி ஆகாசமோ அதை போல வாயுகூ மித்யா வாயுவானது மித்யாவாகும் சத்வஸ்துவான பிரம்மம்தான் மீதி இருக்கின்ற அம்சம் எப்படி ஆகாசமோ அதை போல வாயுவானது மித்யாவாகும் இது முதல் வரி ரெண்டாவது வரி வாசகித்வா சிரம் வாயோகோ மித்தியாத்வம் வாயோகோ மித்தியாத்வம் வாயுவின் மித்தியாத்தன்மையை சிரம் நெடுங்காலம் வாசயித்வா மனதில் நிலைப்படுத்தி நெடுங்காலம் மனதில் நிலைப்படுத்தி மருத்தம் மருத்தம்னா வாயுவை அல்லது வாயுவினுடைய தியஜேத் வாயுவை தியஜேத்துனா விட்டுவிட வேண்டும் வாயுவை விட்டுவிட வேண்டும் அர்த்தம் வாயுவினுடைய சத்தியத்துவ புத்தியை விட்டுவிட வேண்டும் இங்கே நாலு விஷயம் சொல்லியிருக்காள் இவ்விதம் நாம் விசாரம் செய்து பார்த்தால் சத்துவஸ்துவான பிரமம்தான் மீதி இருக்கின்ற அம்சம் எப்படி ஆகாசமோ அதை போல வாயுவானது மித்தியாவாகும் வாயுவின் மித்தியா தன்மையை நெடுங்காலம் மனதில் நிலைப்படுத்தி வாயுவினுடைய சத்தியத்துவ விட்டுவிட வேண்டும் இது இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் அடுத்து எண்பத்தி ஏழாம் ஸ்லோகத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்